வணக்கம் நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜூலை இருபத்தி மூன்று இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் வில்லியம் ஆஸ்டின் பேர்ட் என்பவர் தட்ட அச்சு இயந்திரத்திற்கு முன்னோடியான டைபோகிராஃபர் என்னும் இயந்திரத்திற்காக காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கனடா மாகாணம் என்ற பெயரில் பிரிட்டிஷ் குடியேற்ற நாடு வட அமெரிக்காவில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையின் சட்டசபையின் தமிழ் பிரதிநிதி முத்து குமாரசுவாமி இங்கிலாந்தில் சர் பட்டம் அளித்து கௌரவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஃபோர்டு மோட்டார் கம்பெனி தனது முதல் காரை விற்பனை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரியாவின் இளவரசர் பிரான்ஸ் பெடினடின் கொலையாலியை கண்டுபிடிக்க ஆஸ்திரியா அங்கேரி மற்றும் செர்பியாவுக்கு காலக்கெடு விதித்தது இதனை அடுத்து ஜூலை இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஆண்டு முதலாம் உலகப் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்படும் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி தனது முதலாவது வானொலி நிலையத்தை பம்பாயில் திறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தாலியின் பாசிச அரசு வெளிநாட்டு சொற்களை பயன்படுத்த தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நாசி ஜெர்மனியினரால் போலந்தில் ட்ரெப்லின்கா வதை முகாம் யூதர்களுக்காக அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு லாவோஸ் நாட்டின் அரசியலில் வெளிநாடுகள் தலையிடாமல் இருக்க பன்னாட்டு ஒப்பந்தம் லாவோஸ் உட்பட பதினைந்து நாடுகளுக்கிடையில் ஜெனீவாவில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் வரலாற்றில் மிகப்பெரும் கலவரம் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அதிகம் வாழும் டெட்ராய்டு நகரில் இடம்பெற்றது நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டு முன்னூற்றி பேர் காயமடைந்தனர் ஆயிரத்திற்கும் அதிகமான கட்டிடங்கள் எரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒமானின் காபுஸ் அவரது தந்தை சாய் பின் தாமூரின் ஆட்சியை கைப்பற்றி நாட்டின் சுல்தானாக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் கருப்பு ஜூலை என வர்ணிக்கப்படும் நிகழ்வு அரங்கேறியது இரண்டு வாரங்களில் மூவாயிரம் தமிழர்கள் சிங்கள பௌத்த இனவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பர்மாவில் இடம்பெற்ற மக்களாட்சிக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிலிருந்து ஆட்சி நடத்திய ராணுவ தளபதி நே தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அப்காசியா ஜார்ஜியாவிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஊதிய உயர்வு கேட்டு தமிழ்நாடு திருநெல்வேலி மாஞ்சோலை எனும் இடத்தில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நடத்திய பேரணியின் போது காவல்துறையினர் நடத்திய தடியடியில் பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹரியானாவின் குருக்ஷேத்திரத்தில் அறுபது அடி ஆழ ஆழ்துளை குளியில் விழுந்த சிறுவன் 50 மணி நேரத்திற்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டான் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பூமியின் வளங்களை ஆராய்வதற்கான முதலாவது செயற்கைக்கோளை அமெரிக்கா விண்வெளிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாம் டியூன் என்ற வியட்நாம் விண்வெளி விண்வெளிக்கு சென்றார் இவர் விண்வெளிக்கு சென்ற முதலாவது வியட்நாம் வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் பாப் என்ற வான்வெளிக்கு வெகு தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டது இது கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு பின்னர் வானில் தெரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரா எக்ஸ் கதிர் அவதான நிலையம் என்ற செய்மதி ஏவப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு குரு ஹர்கிருஷன் சீக்கிய குரு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பால திலகர் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு பெரி சுந்தரம் இலங்கையின் தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாராசங்கர் பந்தோபாத்யாய வங்காள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரசேகர ஆசாத் இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நிர்மலா ஜோஷி இந்திய கத்தோலிக்க அருட் சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு எல் சுப்பிரமணியம் தமிழக வயலின் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஜித் ஜெயின் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரஹாம் கோட்ச் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ரசாக் மலேசியாவின் ஆறாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஹிமேஸ் ரேஸ்மையா இந்திய பாடகர் மற்றும் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூர்யா தமிழக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பவதாரிணி தமிழ் திரைப்பட பாடகி மற்றும் இசையமைப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜூலியஸ் கிராண்ட் அமெரிக்காவின் பதினெட்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுப்பிரமணிய சிவா இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெ வரதராஜுலு நாயுடு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் கோனார் இந்திய மேற்குவங்க அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு மார்டின் விக்ரமசிங்க சிங்கல எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவிஸ் குர்கே இலங்கை வானொலி அறிவிப்பாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சாலி ரைட் அமெரிக்க இயற்பியலாளர் விண்வெளி வீராங்கனை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லட்சுமி சாகல் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மஞ்சுளா விஜயகுமார் தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சி நயினார் முகமது தமிழக தமிழறிஞர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சையத் ஐதர் ராசா இந்திய பிரான்ஸ் ஓவியர் இந்நாளின் சிறப்புகள் இந்தோனேஷியா நாட்டில் குழந்தைகள் தினம் எகிப்து நாட்டில் புரட்சி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே